सच्चिदनंदय विश्वत्पत्तिपत्रय विनाशा श्रीकृष्णा वो नुम उद्धव उवाच साधुस्तवश्लोक मत कीद्विध प्रभो भक्तिस्वयुपयुज्येत कीदशी सद्भिरा उधवर्भगवाड़टतले பிரசனம் பண்ணுறார் கேள்வி கேட்கிறார் ஹே உத்தம ஸ்லோக உத்தம ஸ்லோகன்னு சொன்னால் புகழப்பட வேண்டியவர்கள் எல்லாம் உயர்ந்த புகழுக்குரியவரே அப்படின்னு அர்த்தம் ஒரு வியாக்கியான கர்த்தா சொல்கிறார் அஜானத்தை அகற்றும் புகழை உடைய அப்படிங்கிறார் உத்தம ஸ்லோக ஸ்லோகன்னா புகழுக்குரியவர் உத்தம ஸ்லோகன்னா உயர்ந்த புகழுக்குரியவரே அப்படின்னு அர்த்தம் பிரபோ ஹே பிரபுவே தவ கீத்விதா சாது மதா உங்களுக்கு எத்தகைய சாதுவானவன் சம்மதமானவன் நீங்கள் எத்தகைய சாதுவை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் அது மாத்திரமில்லை சத்பிஹி ஆதிரத்தா துவயி கீதி பக்தி சாதுக்களால் ஆதரிக்கப்படுகின்ற பக்தியானது எத்தகைய பக்தியானது தங்களிடத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது கேள்வி சாதுக்களால் ஆதரிக்கப்படுகின்ற எத்தகைய பக்தியானது உம்மிடத்தில் உபயோகப்படுத்த வேண்டும் எத்தகைய பக்தியை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் அந்த ஸ்வரூபத்தை தான் எங்களுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிறார் சாது லக்ஷணம் என்ன அந்த சாதுக்களால் பகவானிடத்துல பண்ணக்கூடிய பக்தியினுடைய லக்ஷணமும் என்ன அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி ஏ தன்மே புருஷாத்திய லோகாத்தியக்ஷக்பிரபோ பிரணதாய அனுரக்தாய பிரபன்னாய்சகத்யதாம் மேலும் உத்தவர் சொல்றார் ஹே புருஷாத்திய எல்லா சமஸ்தீவர்களுக்கும் தலைவரேன்னு அர்த்தம் லோகாத்தியஷ உலகங்களுக்கெல்லாம் தலைவரே ஜெகத் பிரபோ இந்த ஜகத்தின் படைப்புக்கு காரணமானவரே படைப்பை ஆண்டு அருள் புரிபவரே பிரபன்னாய பிரணத்தாய அனுரக்தாய மேத்த கத்தியதாம் மேச்ச ஏதத் கத்தியதாம் அப்படி படிக்கணும் பிரபன்னாய பிரபன்னாயன்னா சரணாகதி பண்ணியிருக்கிற எனக்கு அந்த மேச்சேங்கிறது சேர்த்துக்கணும் பிரபன்னாய மே நன்றாக நமஸ்காரம் பண்ணுறேன் நான் உங்களை வந்து மானசீகமாக பரிபூர்ணமாக சரணாகதி பண்ணுறேன் அதை வெளிப்படுத்துகிற முகமாக நான் நன்றாக நமஸ்காரம் பண்ணுறேன் அனுரக்தாய ஆழமான பக்தி உங்கள் பேரில் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத வாயால் சொல்கிறார் அப்பேற்பட்ட பக்தியுடைய எனக்கு எனக்கும் மேச்ச எனக்கும் ஏதத் கச்ச தான் எனக்கு எல்லா நாரதாதி மகர்ஷிகளை போன்று நானும் பக்தி பண்ணுறேன் எனக்கும் இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் சாது லக்ஷணமும் பக்தி லக்ஷணமும் எனக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு உத்தவர் பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணுற தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தை அர்த்தத்தை பிறகு படிக்கலாம் இந்தளவில் பூர்த்தி பண்ணுறேன் உத்தவ உபாச்ச சாதுஸ்தவோத்தமஸ்லோக मत कीद्विध प्रभो ये तन्मे पुरुषाध्यक्ष लोकाध्यक्ष जगत्णतायानरताय प्रपन्ना चलो पिपूर्ण आशीर्वाद मनमार्द नलवा हरिओंरी